அவர்களிடம் அனுப்பி அவரின் தொடுகை விஷயத்தில் அவர்கள் கண்ட குறை பற்றி அவர்களிடம் கேட்க செய்தார்கள் நான் அவரிடம் கேட்டபோது ஆம் அவர்களுடன் ஒரு ஜும்மாவை மக்சூரா எனதேன் இமாம் கொடுத்ததும் நான் இருந்த இடத்திலேயே எழுந்து தொழுதேன் அவர்கள் தன் வீட்டிற்கு சென்றதும் என்னிடம் ஓர் ஆலை அனுப்பினார்கள் நீ இப்போது செய்தது போல் இனி செய்யாதே ஜும்மாவை நீ தொழுதால் நீ பேசும் வரை அல்லது பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் வரை எதுவும் உடனே தொழாதே ஏனெனில் நபி சொல்லாஹு அணிஹிசல்ல இவ்வாறு எங்களுக்கு ஏவினார்கள் நாங்கள் ஏதேனும் பேசும் வரை அல்லது நாங்கள் வெளியேறும் வரை ஜும்மாவுடன் எதையும் சேர்த்து தொடரமாட்டோம் என்று சாயிப் கூறினார் முஸ்லிம் எட்டு எட்டு மூன்று